بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين مرياضي كوريا أولماء كلي عند مكسيدي لياه نروع غسابي مركبين كلي مريض كوريا كريو كلي عند كوريا سكوذر كلي அலாம் வலைக்கும் வரமத்துல காலம் என்பது முத்தப்பின்களுடைய பருவ காலம் வியாபாரிகள் பண்டிகைகள் பெருநாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுகின்ற காலங்களை பருவ சீசனாக கருதி இரவு உழைப்பில் ஈடுபடுவார்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள் வேலைக்கு உணவு கூட சாப்பிடாமல் ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் இரவை கூட பகலாக்கி அவர்கள் பருவ காலத்திலே வியாபாரத்தில் ஈடுபடுவதை பார்க்கிறோம் உண்மையில் மூம்களுடைய பருவ காலமாக சீசனாக ரமதானுடைய காலம் விளங்குகின்றது இந்த காலத்திலே மூமின்கள் இன்னொரு அண்ணன் அமல்களில் ஈடுபட்டு நட்காரியங்களில் ஈடுபட்டு நிறைய நன்மைகளை தேடிக் கொள்ளும் முனைப்போடு செயற்படுவார்கள் மதிப்புக்குரிய தகவல்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே கமலானுடைய நோன்பினுடைய பிரதானமான இலக்கு தக்குவாவை எங்களில் வளர்ப்பதாகும் தக்குவாவுடைய பிரதானமான குறிக்கோள்களில் ஒன்று நம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்தி நெறிப்படுத்தி நல்ல மனிதர்களாக பண்பாடுள்ள மனிதர்களாக உயர்ந்த புனப்பண்புகளை கொண்ட மனிதர்களாக மாற்றுவதாகும் அதுக்குரிய சகோதர்களே பெரியோர்களே நாம் ஏற்று நம்புகின்ற இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் இதன் ஒரு பக்கம் ஐபாதத் அடுத்த பக்கம் அஹ்லாத் ஒரு பக்கம் வணக்க வழிபாடுகள் மறுபக்கம் பண்பாடுகள் ஒழுக்கங்கள் அல் குரானை நாம் பார்க்கின்ற போதும் வழிகாட்டுகளை நாம் நோக்குகின்ற போதும் இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும் உதாரணத்துக்கு அத்தியாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு எப்படி இபாதத்துகளையும் அகலாக்குகளையும் வணக்க வழிபாடுகளையும் பண்பாடுகளையும் மூமின்களுடைய சிறப்பு பண்புகளாக மாற்றி மாற்றி குறிப்பிடுகிறான் என்பதை பார்க்கலாம் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் يا رب المؤمنين الذين هم في صلاه خاشعون اخرトルவார்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் মুমিনளுடைய ஒரு பண்பு தொழுகை அது ইবাদত তখন আল্লাহ বলுறான் والذين عن اللغو معرضون தொழக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள் வீناء কাদিয়্যাঙ্গল வீناء সেলகளை விட்டு விலகியிருப்பார்கள் اخلاق தொழুவார்கள் வீناء كاري ينگلي أفرقل سيامل ودنجي رو باركل طورن ده الله سنوذران والذينهم للزكاة فاعلون میلو مبركل زكاة تي كو رو باركل عبادت مدلعو ده عبادت رندعو ده اخلاق موندعو ده عبادت طورن ده الله سنوذران والذينهم لفروضهم حافظون میلو مبركل تمد قتبين بني پاديك فاديكاتي كو رو باركل انده اخلاق سوالفد ودهي باركرو والذينهم لأ பொக்குரியாக பேணி நிறைவேற்றுவர்களாக இருப்பார்கள் பேணி சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இப்படி மூமிங்களுடைய தன்மைகளை பற்றி சொல்கிற போது அல்லாஹ் இபாதத்தையும் அகலாக்கையும் வணக்கத்தையும் பண்பாட்டையும் மாற்றி மாற்றி குறிப்பிடுவதை தெளிவாக பார்க்கிறோம் ரஹ்மான் அமைதியாக நடப்பார்கள் அவர்களோடு அறிவினர்கள் தர்கிக்க முன்வந்தால் வாத பிரதிவாதம் செய்ய முன்வந்தால் சலாம் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள் பண்பாடு والذين يقيتون لربهم سجدا وقياما من ذلك لو تلكل انبم കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ವೇಳையிலே இவர்கள் கண்விளித்து سجൂദിൽ నిந்து అల్లాహွေ வணங்கி పరిపట్టుకొందిరు పారగ నిలయిల్ నిந்து కయామిల్ నిந்து అల్లాహွေ జిబా చేదుకొందిరు పారగ అఖలాత அடுத்த এবাদত ወለദീన యక్ఊలున రబ్నా స్లిఫు అన్నా అజాబ్ జహన్నమ్ మేలుమ వర్గల్ అల్లాహွေ విలిత్తి సబ్బీ రహ్మానీ நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக நரக வேதன விடுதலை செய்வாயாக நரக வேதனையானது மிக மோசமானது அது நிலையானது என்று அவர்கள் சொல்வார்கள் சொல்கிறான் வல்லதீன் மேலும் அவர்கள் செலவு செய்தால் வரையம் செய்யவும் மாட்டார்கள் நடந்து கொள்ளவும் மாட்டார்கள் இரண்டுக்கும் இடையில் ஒரு நடுநிலையான போக்கையை கடைபிடிப்பார்கள் அல்லாஹான வணக்கத்தையும் குறிப்பிடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம் அல் குரான் நெடுகிற்கும் எனவே இஸ்லாம் என்றால் என்றால் இந்த இரண்டு அம்சங்களும் ஏக காலத்தில் பூமிங்களிடம் வருகிற போதுதான் அவர்கள் வெற்றியாளர்களாக ஜெயசீலர்களாக மாற முடியும் ரமலானுடைய நோக்கமும் அது இபாதத்தாக இருப்பது போல அகலாக்கை வளர்ப்பது தொழுதோடைய நோக்கம் அதுதான் நோன்புடைய நோக்கம் அதுதான் குறிக்கோளும் அதுதான் குறிக்கோளாக இருப்பதும் அதுதான் வாழ்கின்ற இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த காலத்தை பொறுத்தவரையில் மனித சமுதாயம் எதிர்நோக்கி இருக்கிற முக்கியமான பிரச்சினை அரசியல் நெருக்கடிகள் அல்ல அல்லது பொருளாதார மந்த அல்ல அல்லது சூழல் சுற்றாதல் பிரச்சனையும் அல்லது சுகாதார பிரச்சனைகளும் நாம் வளமையாக வலியுறுத்துவது போல இன்றைய உலகின் இருப்பையை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனை மோரல் கிரைசிஸ் பண்பாட்டு வீழ்ச்சி ஒழுக்க வீழ்ச்சி மனிதர்கள் பண்பாட்டு ரீதியாக ஒழுக்க ரீதியாக வீழ்ச்சி கண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த உலகின் பிரதானமான பிரச்சனை அரசியல் பிரச்சனைக்கு பின்னால் இருப்பதும் பண்பாட்டு பிரச்சனை தான் பிரச்சனைக்கு பின்னால் இருப்பதும் பண்பாட்டு பிரச்சனை தான் பின்னால் இருப்பதும் இந்த பண்பாட்டு வீழ்ச்சி சூழல் சுற்றாடல் பிரச்சனைக்கு பின்னால் இருப்பதும் இந்த பண்பாட்டு வீழ்ச்சி எனவே பண்பாட்டு ரீதியாக மனிதர்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் சமுதாயம் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு வழி சமைக்கிற ஒரு கொள்கை இருக்கும் என்று சொன்னால் மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் ஏற்று நம்பி கடைபிடிக்கின்ற இந்த தீனூர்லாம் பதிப்புக்குரிய சகோர்களே அல்லாவுடைய நல்லே இந்த ரமதான் நமக்குள்ளே எத்தனையோ நட்பண்புகளை வளர்க்க விரும்புகிறது எத்தனையோ குணப்பண்புகளை வளர்க்க விரும்புகிறது அந்த வகையிலே மிக முக்கியமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பண்பை பற்றி இன்று சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறேன் அல்லா நூத்தா அல் குரானிலே என்னை உங்களை எடுத்துச் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவை அஞ்சு பயந்து நடந்து கொள்வீர்களாக உன்னை பேசுவவர்களோடு உண்மையாக நடந்து கொள்பவர்களோடு நீங்கள் இருப்பீர்களாக அல்லாவுடைய ரெண்டு கட்டளைகள் நீங்கள் அல்லாவை அஞ்சு பயந்து நடந்து கொள்வீர்களாக உண்மை பேசக்கூடிய மக்களோடு வாய்மையோடு நடந்து கொள்கிற மக்களோடு சத்தியத்தை நேசிக்கின்ற பண்பு உண்மையை நேசிக்கின்ற பண்பு வாய்மையாக தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பண்பு இஸ்லாத்துடைய தாய் பண்பு அல்லாஹ் இந்த முழு பிரபஞ்சத்தையும் உண்மையின் அடிப்படையில் படித்திருக்கிறாங்க சத்தியத்தின் அடிப்படையில் படைத்திருக்கிறான் இந்த வானங்கள் பூமிக்கு இடைப்பட்ட அனைத்தையும் நாம் சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் படைத்திருக்கிறோம் எனவே எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும் இந்த வானத்தை பூமியை பார்க்கிற மனிதர்கள் அல்லாவுடைய படைப்பினங்களை பார்க்கிற மனிதர்கள் எந்த உரிவு கோருகிறார்கள் என்று குரான் சொல்கிறது இறைவா நீ இந்த உலகில் இருக்கிற எதனையும் வீணாக படைக்கவில்லை பிழையாக படைக்கவில்லை உன்னைக்கு புறம்பாக படைக்கவில்லை அர்த்தம் படைக்கவில்லை என்று சொல்வார்கள் உலகத்திலே பாத்திலுக்கு இடமில்லை அல்லாவுடைய இந்த பிரபஞ்சத்திலே பாத்திலுக்கு இடம் இல்லை அக்களுக்கு மாத்திரம்தான் இடம் இருக்கிறது முழு பிரபஞ்சமே சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் செயற்பட்டு மனிதன் மாத்திரம் அசத்தியத்தின் அடிப்படையில் பொய்யின் அடிப்படையில் செயற்பட்டால் அங்கே குழப்பம் வரும் பிரச்சினை தோன்றும் உலகத்திலே நாங்கள் பல்வேறு பிரச்சினைகளை ஏன் பார்க்கிறோம் பொருளாதார நெருக்கடி என்று சொல்கிறோம் அரசியல் பிரச்சினை என்று சொல்கிறோம் நோய்கள் சொல்கிறோம் சூழல் சுட்டாடல் பிரித்தோம் என்ன காரணம் செய்த பாவங்கள் காரணமாகவும் மனிதர்களுடைய அத்துமீறல்கள் காரணமாகவும் கடலிலும் கரையிலும் ஒழுங்கீனம் பிரச்சினை குழப்பம் ஏற்படுகிறது அல்லாஹ் உலகத்தில் உள்ள பிரச்சினைக்கு காரணம் மனிதர்களுடைய பிழையான போக்குழையான நடத்தை பொய்யான வாழ்க்கை ஒழுங்கு எனவே பொய் உன்னைக்கு புறம்பான வாழ்வு இருக்கும் இடத்திலே அமைதி இருக்காது நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது நம்பி சொல்லுகிறார்கள் அணீனா உண்மை இருக்கிறதே அது மன அமைதியை தரும் மனதுக்கு மாத்திரமல்ல குடும்பத்துக்கு அமைதியை தரும் சமூகத்துக்கு அமைதியை தரும் ஒரு உலகத்துக்கும் அமைதியை தரும் உண்மை எப்போதும் நிறைவையும் அமைதியையும் தரும் பொய் இருக்கிறதே அது குழப்பத்தை ஏற்படுத்தும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் என்று சொன்னார்கள் வலியுறு செல்லும் அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் பொய்யை போல சல்லல்லாஹு வலிவு செல்லும் அவர்களுக்கு வெறுப்புக்குரிய மட்டுமொரு குணம் இருக்கவில்லை பொய்யை வெறுத்தது போல சல்லாஹர்கள் மற்றொரு குணத்தை வெறுக்கவில்லை ஒருவர் பொய் சொல்லிவிட்டார் என்பது வெளியேறி விடுவார் என்பதை அறிந்தால் மாத்திரமே நபி அவர்கள் மீண்டும் அவரை கண்ணெடுத்து பார்ப்பார்கள் என்று சொல்கிறார்கள் அன்னை ஆயா ரத்தியல்லா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி சல்லாஹர்கள் சொன்னார்கள் ஒரு மூமினிடம் எல்லா கெட்ட பண்புகளும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை ஆனால் இந்த பொய்யையும் மோசடியையும் தவிர ஒரு மூவினிடம் அவ்வப்போது மனித பலியினும் காரணமாக சில குற்றங்கள் குறைகள் கெட்ட பண்புகள் வந்துவிட்டு போகும் ஆனால் பொய்யும் மோசடியும் ஒரு மூவினை அணுக மாட்டாது அணுக முடியாது அது ஈமானுக்கு நேர் எதிரான பண்பு என்ற கருத்தை சொல்லு சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சல்ல அல்லது அல்லாவின் கோடையாக இருப்பானா நபி அவர்கள் இருக்க முடியும் என்று சொன்னார்கள் ஒரு போது கஞ்சனாக லோபியாக நடந்து கொள்ள இடம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு மூமின் பொன் சொல்பவனாக உண்மைக்கு புறம்பாக நடப்புவனாக இருப்பானா என்று கேட்ட போது மாத்திரம் நபி அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக ஒரு மூமின் எந்த ஒரு நிலையிலும் உன்னைக்கு புறம்பாக நடக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் அது சகாபாக்கள் அனைவரும் வினிவிலக்கில்லாமல் உன்னை பேசுபவர்கள் ஒரு ஹதீஸை ஒரு சகாபி சொல்லிவிட்டார் என்றால் அந்த சகாபியுடைய தரத்தை பற்றி தராதரத்தை பற்றி நம்பகத்தன்மையைப் பற்றி தேட வேண்டி அவசியமே இல்லை அவர் சகாபியாக இருப்பதுவே அவர் நீதியானவர் நேர்மையானவர் உண்மை பேசுவார் என்பதற்கு போதுமான ஆதாரமாகும் இப்படிப்பட்ட ஒரு பரம்பரையை தான் உருவாக்கினார்கள் எந்த நிலையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சமூக உறவில் விஷயத்தில் பொ நடக்காத ஒரு சமுதாயத்தை தான் உருவாக்கினார்கள் இஸ்லாமிய பாரதூரம் அமையும் ஒரு சாதாரண மனிதன் சொல்கிற பொய்யுடைய பாரதூரம் ஒன்றாக இருக்கும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு மீடியா பேர் பொய் அதை விட பாரதூரமானது தலைவர் ஒரு ஆட்சியாளர் ஏற்படுத்தும் எனவே யார் பொய் சொல்கிறார் என்பதை பொறுத்தும் அதன் விளைவும் அமையும் சில உலக தலைவர்கள் சொன்ன பொய்யின் பொய்யான நிலைப்பாட்டின் மக்கள் கொலை செய்யப்பட்டு பெண்கள் அனாதைகளாக்கப்பட்டு நாடுகளே மயான பூமியாக சுடுகாடாக மாறியிருக்கிற நிலை என்று உலகத்தில் பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்ன சில தலைவர்கள் சொன்ன பொய் எனவேதான் சொன்னார்கள் மூன்று பேர் சோனன் உடைய மாட்டார்கள் திருமணம் முடித்த நிலையில் விபசாரம் செய்தவர் தலைவராக இருக்கும் நிலையில் பொய் சொல்பவர் கஷ்டத்தில் இருந்து கொண்டு பெருமை அடிப்பவர் பெருமை அடிப்பவர் பெருமைப்படுகிறார் என்ற வகையில் குற்றம் செய்கிறார் கஷ்டத்தில் இருந்து கொண்டு ஏழையாக இருந்து கொண்டே பெருமைப்படுகிறார் அன்மிக மோசமான பொது பாரதூரமானது சமூகத்துக்கு நாட்டுக்கு தலைவராக இருந்து கொண்டு போய் சொல்வது அதை பயங்கரமானது விபசாரம் செய்வது பெரிய குற்றம் திருமணம் முடித்ததற்கு பின்னால் விபசாரம் செய்வது தலைவர்கள் பொய் சொல்லுவது இவ்வளவு பாரதூரமானது என்பதை தெளிவாக சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் மீது சொல்வது சொல்கிறாரோ அவர் தனக்குரிய இடத்தை நரக்கமாக ஆற்றிக் கொள்ளட்டும் போலி ஹதிசுகளை எட்டுக்கட்டப்பட்ட ஹதிசுகளை மௌதுவான ஹதிசுகளை சொல்வது மிக பாரதூரமான பாவமாக குற்றமாக கொள்ளப்படுகிறது சில இமாம்களுடைய கருத்துப்படி அவ்வாறு ஒரு பொய்யான ஹதிசை சொன்னவருடைய சௌபா கூட அங்கீகரிக்கப்பட மாட்டார் அவ்வளவு பாரதூரமான குற்றமாக கலந்து பொய் மிக பயங்கரமானது ஈமானுக்கு நேரெதிரான பண்பாக அது காணப்படுகிறது ஒருவர் ஒரு பொய்யை சொல்லிவிட்டால் அவருக்கு சாட்டப்பட்ட மனக்கு அவரை விட்டு அந்த பொய் காரணமாக வெளிவந்த துருநாற்றத்தை தாங்க முடியாமல் ஒரு மைல் தூரம் ஓடிவிடுவார் ஒரு பொய் சொன்னார் இரண்டு போய் சொன்னால் பொய் சொன்னார்ூரம் ஓடுவார் பொய்கள் சொல்ல சொல்ல அவரோடு இருக்கிற அவருக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட அந்த மழக்கு தூரமாக ஆரம்பிப்பார் மழக்கு தூரமாகிற போது யார் நெருங்குவார் நெருங்குவார் பொய் சொல்கிற அளவுக்கு நமக்கு பொறுப்பாக இருக்கிற மழக்கு அந்த பொய்யின் துருவாதையை நாற்றத்தை தாங்க முடியாமல் தூரமாகிறார் செய்தான் நெருங்குகிறான் என்ற எச்சரிக்கையை தள்ள உருவாக ஒரு செய்திருக்கிறார்கள் பொய் அதிகரிப்பது தனிப்பட்ட உறவுகளில் சமூக வாழ்க்கையில் பொய் அதிகரிப்பது ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார்கள்